அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல குற்றம் வருமுன்னே அதனை காத்து கொள்ளாதவனுடைய வாழ்வு அது வந்தபோது ஒருமிக்க கெடும் குற்றம் உண்டாவதற்கு முன்னமேயே பாதுகாத்து கொள்ளும் தன்மை இல்லாதவன் நெருப்பின் முன்னே வைக்கோல் போர் போல அழிந்து போவான் என்பதுதான் பொருள் ஒரு சிறு நெருப்பு பெரிய வைக்கோல் போரை ஒரு நொடியில் அழித்துவிடும் அதுபோல ஒரு குற்றம் இருப்பினும் ஒருவனுடைய பல செல்வங்களையும் பல பெருமைகளையும் அழித்து கேடு செய்யும் குற்றத்திற்கு அதாவது தோஷங்கள் குறைபாடுகளுக்கு இடம் கொடுக்கலாகாது குற்றமே பெரிய பகைவன் நெருப்பு தன்னிடத்தே அகப்பட்ட பொருளை தன் வயப்படுத்தும் ஆற்றல் உடையது அதுபோல குற்றமும் தன்னிடத்தே அகப்பட்டவனை தன்னுடைய தன்மைக்கு கொண்டு வந்து எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சிறு அளவு குற்றம் செய்துவிட்டால் பழிக்கப்படுவார் எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் அறிவுடைமையில் நானூற்றி திருக்குறள் இதை ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு புரியும் வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை என்பது இந்த குரட்பாவின் பொருள் எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் அப்புறம் பொச்சாவாமை அப்படிங்கிற அதிகாரத்திலையும் அதாவது திருக்குறள் ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது குரட்பா முன்னுற காவாது இழுக்கியான் தன்பிழை பின்னூறு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம் திருக்குறள்ல இருந்தே இதெல்லாம் அகச்சான்று துன்பங்கள் வருவதற்கு முன்பாகவே சிந்தித்து தன்னை பாதுகாத்து கொள்ளாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பவன் பிறகு துன்பம் வந்த காலத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாமல் தன் கவன குறைபாட்டை எண்ணி வருத்தமடைவான் முன்னுற காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும் பஷாத்தாபந்தான் மிச்சம் ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது சுபாஷித ஸ்லோகம் பொன்மொழி ஸ்லோகம் சிந்தனீயாகி விபதாம் ஆதாவேவ பிரதிக்ரியா ந கூப்பகனம் யுக்தம் பிரதீப்தே வன்னினா கிரகே அதாவது முதல்லையே ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாலேயே அதில் வரக்கூடிய துன்பத்தை எண்ணி பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கணுங்கிறார் அது மாத்திரம் இல்லை வீடு வந்து நெருப்பு பிடிச்சி எறிகிறபோது கிணறு வெட்டுற மாதிரி ஆகக்கூடாது கிணறு வெட்டுறது எவ்வளோ புத்திசாலித்தனம் பயன் இல்லைன்னு அர்த்தம் அந்த நேரம் கிணறு தண்ணி எடுத்து நெருப்பு அணைக்க முடியுமா அதுக்குள்ளே வீடு எரிஞ்சு முடிஞ்சிடும் அதனால் குற்றம் வருவதற்கு முன்னமேயே அதாவது தவறுகள் செய்வதற்கு முன்னமேயே அதை நன்றாக சிந்தித்து பார்த்து இந்த தவறு செய்யாமல் விழிப்புணர்வோடு இருக்கணும் இல்லாட்டி வீடு தீப்பற்றி எரியும்போது கிணறு வெட்டுவது எவ்வளவு அறிவுடைமையோ அப்படி ஆயிடும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே நான் இதை விளக்கி சொல்லிவிட்டேன் இனி பதவுரை பார்க்கலாம் முன்னர் குற்றம் வருவதற்கு முன்பாகவே காவாதான் அந்த குற்றம் வராமல் தன்னை பாதுகாத்து கொள்ள முயலாத அரசனுடைய அல்லது தலைவனுடைய வாழ்க்கை வாழ்க்கையானது எரிமுன்னர் நெருப்பின் முன்னால் வைத்தூரு போல வைக்கப்பட்டுள்ள வைக்கோல் கூட்டம் போல கெடும் எரிந்து அழிந்துவிடும் குற்றம் வருவதற்கு முன்பாகவே அந்த குற்றம் தன்னிடத்தில் வராமல் தன்னை பாதுகாத்து கொள்ள முயலாத அரசனுடைய அல்லது தலைவனுடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் வைக்கப்பட்டுள்ள வைக்கோல் கூட்டம் போல எரிந்து அழிந்துவிடும் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்